ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு அக்குல் தாங்க அதாவது அக்குளோட வாடகை பற்றி தான் அக்குல் வாடகைனால பல பேர் பாதிக்கப்படுகாங்க எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணுற ஸ்டேஷன் சொல்லலாம் அதாவது ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து நம்ம அவங்களோட ஒர்க் பண்ணுற சுச்சுவேஷன் இருக்கும் அப்போ அவங்க நமக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த அக்குள் வாடகையை அவங்க கிட்ட நம்ம தெரிவிக்கவும் முடியாது அதே சமயத்தில் நாம பண்ணுற கஷ்டம் இருக்கு ரொம்ப கஷ்டங்க ஸோ அதனால இந்த அக்குள் வாடகையை போக்க சில இயற்கையான சிகிச்சை முறைகள் என்ன என்பதை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஸோ வாடகை அடிக்கும் அக்குள் ஒன்றே போதுங்க உங்கள் மனநிலையை மாற்ற இப்படி ஏற்படுவதற்கு பல காரணங்கள் உள்ளது சுகாதாரமுற்ற வாழ்வுமுறை அக்குலை சரிவர கழுவாமல் விடுதல் ஃபங்கஸ் வளர்ச்சி அந்த இடத்தை சுற்றிய அதீத கொழுப்பு ஹார்மோன்கள் பரம்பரை வியாதி வானிலை என அடுக்கி கொண்டே போகலாம் இந்த வாடகான காரணம் எதுவாக இருந்தாலும் சரி வாடையடிக்கும் அப்பகுதியை சரிவர பராமரிக்க வேண்டும் இல்லையென்றால் அடுத்தவர்கள் முன் கூணி குறுக வேண்டி வரும் மேலும் பல சரும வியாதிகளும் வந்தடையும் இந்த வாடையை நீக்க பல வீட்டு சிகிச்சைகள் உள்ளது இவைகள் எல்லாம் மிகவும் எளிய வழிமுறையிலாகவும் உள்ளது குளிக்கும்போது அக்குல் பகுதியை ஆன்டி பாக்டீரியா அல்லது ஆன்டி ஃபங்கஸ் அடங்கிய சோப்பை கொண்டு நன்றாக கழுவதும் எளிய வழிமுறைகளில் ஒன்றுதான் அதனால்தான் உங்கள் அக்குல் பகுதி சுத்தம் அடைந்து வாட இல்லாமல் இருக்கும் உங்கள் சருமத்திற்கு உகந்ததாக விளங்கும் டியோடரண்டை சந்தையிலிருந்து வாங்கியும் பயன்படுத்தலாம் சில இந்த வாடை நீங்கள் அணியும் உடையினால்கூட ஏற்படலாம் அவைகளை சரியாக துவைக்காமல் விட்டாலோ அல்லது பல நாள் அவைகளை துவைக்காமல் விட்டாலோ இவ்வகை வாடையை அது உண்டாக்கும் அதற்கு துணிகளில் உள்ள பாக்டீரியா மற்றும் ஃபங்கஸை ஒழிக்கும் நல்லதொரு டிடர்ஜென்ட்டை உபயோகிக்கலாம் அதேபோல் நீங்கள் பயன்படுத்தும் டிடர்ஜென்ட்டுகளால் துணிகளில் நல்ல நறுமணமும் வீசும் வேண்டும் கோடைகாலத்தில் வெளியே சுற்றினால் வியர்வை வெளியேறி அக்குள் வாடையடிக்க தொடங்கிவிடும் அதனால் வானிலையும் முக்கிய பங்கு வகிக்கிறது சரி அக்குலில் ஏற்படும் வாடையை நீக்க சில எளிய வழிமுறைகள் என்னதான் என்று பார்க்கலாம் வாங்க அடிக்கடி ஷவரில் குளிப்பது ஷவரில் எத்தனை முறை குளிக்கலாம் என்பது நீங்கள் வசிக்கும் வட்டாரம் மற்றும் உங்களின் சரும வகையை பொறுத்தது பொறுத்ததாக அமையும் அதனால் ஷவரில் அடிக்கடி குளித்து மிகுந்த கவனத்துடன் அக்குல் பகுதியை பார்த்துக் கொள்ளவும் வியர்வையில் இருந்து ஏற்படும் வாடையை இது நீக்கும் காட்டன் அல்லது லினன் ஆடைகள் அதாவது சிந்தட்டிக் ஆடைகளை விட காட்டன் மற்றும் லினன் ஆடைகளையே தேர்ந்தெடுங்கள் முக்கியமாக கோடை காலத்தில் காட்டன் மற்றும் லினன் வகை ஆடைகள் வேர்வையை உறிந்து போதுமான காற்றோட்டத்தை அளிக்கும் அதனால் அக்குல் பகுதி ஈரப்பதத்துடன் இல்லாமல் குழுமையாக இருக்கும் உண்ணும் உணவு சில வகை உணவுகள் உங்கள் வியர்வையிலிருந்து துர்நாற்றத்தை வீசச் அதனால் உங்கள் அக்குளில் வாடை உண்டாகும் பூண்டு வெங்காயம் கஃன் கலந்த பானங்கள் போன்ற உணவு வகைகளை தவிர்க்கவும் இது உங்கள் உடலில் இருந்து துர்நாற்றத்தை வீசச் செய்யும் முக்கியமாக அக்குள் பகுதியிலிருந்து வீச்சுக்கும் ஆன்டி பெர்சிபரன்ட் அல்லது டீஓடரைசிங் ஸ்ப்ரேக்கள் உங்கள் அக்குளில் ஏற்படும் வாடையை கட்டுப்படுத்த உதவும் ஆன்டிபரண்ட் ஸ்ப்ரேவை பயன்படுத்தினால் பயன்படுத்திய இடத்தில் வியர்வை ஏற்படுவதை தடுக்கும் அதனால் அதனை அக்குளில் பயன்படுத்தினால் அங்கே பாக்டீரியா உண்டாகாமல் தடுக்கும் இந்த மாதிரி நாங்கள் சொன்ன விஷயங்களை நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அக்குளோட வாடகையை தடுக்க முடியும் அதை ஃபாலோ பண்ணாமல் போனால் அக்குள் வாடை சமூகத்தில் ஒரு தலைகுனிவை ஏற்படுத்திவிடும் என்பது உண்மை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் போடுவே பெல் சிம்பிளையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மற்றொரு வித்தியாசமான வீடியோவுடன் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து ஸ்மார்ட் டிப்ஸ் தமிழ்